प्रपन्न पारिजाताय कृष्णाय सुखसंगेन ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா भगवान श्री कृष्णर உயர்ந்த ஞானத்தை உபதேசம் செய்யப் போகிறேன் என்றும் அதனுடைய பிரயோஜனம் என்னவென்றும் உபதேசம் செய்து இந்த படைப்பிற்கு தூய உணர்வும் மாயாசக்தியும் காரணம் என்பதை உணர்த்தி தூய உணர்வு தந்தையாகவும் மாயாசக்தி தாயாகவும் இந்த படைப்புக்கு இருக்கிறது என்பதை உபதேசம் செய்தார் பிறகு பிரகிருடைய குணங்கள் மூன்று குணங்கள் அதனுடைய பெயரை சொன்னார் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்களும் ஜீவாத்மாவை உடம்பிலே பந்தப்படுத்துகிறது கட்டுப்படுத்துகிறது என்று சொன்னார் இந்த ஆறாவது ஸ்லோகத்திலே சத்வகுணத்தினுடைய லட்சணத்தை சொல்லுகிறார் நேற்றைக்கே சொன்னேன் குணங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குணங்களுடைய சத்வகுணம் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய செயல்பாட்டை வச்சு தான் இப்ப சத்வகுணம் ரஜகுணம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் இங்க என்ன சொல்லுகிறார் தத்த அந்த மூன்று குணங்களுள் சத்துவம் சத்வகுணமானது அனாமயம் பிரகாசகம் அனாமயம் அதாவது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இந்த தமோகுணத்தினுடைய ரஜோகுணத்தினுடைய தாக்கம் இருக்காது குறிப்பாக இங்கே தமோ குணத்தை பற்றி எடுத்துக்க வேண்டியதில்லை இந்த ரஜோகுணத்தினுடைய சஞ்சலம் இருக்காது ஆமயம்னா உபதிரவம்னு அர்த்தம் அனாமயம்னா நிருபத்ரவம் உபதிரவம் இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் எந்த லெவல்லாம் மென்டல் லெவல்ல எந்த விதமான மனசில் சஞ்சலமும் இருக்காது பிரகாசகம் அது மாத்திரம் இல்லை ரொம்ப தெளிவாக கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நிர்மலத்துவாத் அந்த சத்துவகுணங்கிறது இந்த ரஜோகுணத்தினுடைய கலப்பு இல்லாத அந்த சத்துவகுணமானது தூய்மையானது மாசற்றது அதனால் அது தெளிவாக அந்த நேரம் மனசில் தெளிவாக இருக்கும் அமைதியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அறிவு மேலோங்கும் நல்ல அலர்ட்னஸ் இருக்கும் இத வச்சு புரிஞ்சிக்கணும் அப்படின்னு அர்த்தம் சத்துவகுணம் அனாமயமாகவும் பிரகாஷகமாகவும் இருக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு மெம்மரியெலாம் சரியாக வரும் குழப்பம் இருக்காது காரியங்களை பண்ணுறபோது அதில் பாதி பாதி பண்ணி இப்படிலாம் சிரமம் இருக்காது நம்ம இப்போ தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் படிக்கிற போது இந்த விஷயம் புரியும் அதெல்லாம் இல்லாத தன்மை இதில் இருக்குங்கிறது தெரியும் நமக்கு ஆக நிர்மலமாக இருப்பதால் அது பிரகாசகமாகவும் அதாவது இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் வந்து தெளிவாக விஷயங்களையெல்லாம் உணர்த்தும் அப்படி இருக்கும் சரி இது எப்படி பந்தப்படுத்துகிறது முதல்ல சொன்னது சத்வகுணத்தோட லக்ஷணம் ரெண்டாவது பந்தன பிரகாரம் சொல்கிறார் ஹே அனக பாபம் இல்லாத இது ஞான சங்கேன சுகசங்கேன பத்நாதி ஜீவாத்மானம் அல்லது தேகினம் சப்ளை பண்ணிக்கணும் இது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவில் நம்மளை ஈடுபடுத்தும் அதே போல அந்த அறிவு பூர்வமாக வாழ்கிறது இருக்கக்கூடிய ஒரு இன்பத்தில் நம்மளை பந்தப்படுத்தும் அந்த இன்பத்தை நாடத்தோணும் மனிதன் ஓயாத துன்பங்களை தவிர்க்கவும் இன்பத்தை நாடவும் செய்கிறதுனால அந்த இன்பத்தில் பந்தப்படுத்தும் ஆக அறிவிலும் இன்பத்திலும் பந்தப்படுத்தக்கூடிய தன்மையை உடையது சத்துவகுணம் அறிவு இன்பம் அறிவினாலே ஏற்படுற இன்பம் பூஜை பண்ணுறதுனால ஜபம் பண்ணுறதுனால தியானம் பண்ணுறதுனால சத்சங்கத்தினால ஏற்படுற சுகத்தில் ஈடுபடுத்தும் இது நல்லதுதான் இந்த பந்தம் நல்லது தான் ஆனால் இந்த பந்தங்களிலிருந்து எல்லா விதமான பந்தங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய பந்தமாக இருப்பது இந்த சத்துவகுண பந்தம் ஆகவே இந்த ஸ்லோகத்திலே பகவான் சத்துவகுணத்தினுடைய லட்சணத்தையும் அந்த சத்துவகுணம் ஜீவாத்மாவை எப்படி உலக வாழ்க்கையில பந்தப்படுத்துகிறது என்பதை பற்றியும் உபதேசம் செய்திருக்கிறார் துவம் நிர்மல்தாத் பிரகாஷ கங்கேன பத்நாதி ஞான சங்கேன சானக எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது